ம் பிரித்தய தோத்திரவேற்றைக்கணையமுதிரா கிருஷ்ணீத்தமே நமஸ்ரீபகவியமனோ மாம் நிபாசே பரோ தே மேயுத்தமா பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் அர்ஜுனன் முதல் ஸ்லோகத்தில் கேட்ட கேள்விக்கு பதிலை சொல்ல தொடங்கியிருக்கிறார் இந்த ரெண்டாவது ஸ்லோகத்தில் விஷயத்தை சொல்ல தொடங்கிவிட்டார் அதாவது விஸ்வரூப உபாசகன் அக்ஷர உபாசகன் அதாவது உருவ வழிபாடு செய்கிறவன் அருவ வழிபாடு செய்கிறவன் அருவ வழிபாடுங்கிறது ஞான யோகத்தை தான் குறிக்கிறது ஸ்ரவணம் மனநம் நிதித்தியாசனம் அப்படிங்கிற வடிவமுடைய ஸ்வரூபமான ஞான யோகத்தை தான் குறிக்கிறது அதாவது வேதாந்தத்தினுடைய மையக்கருத்தை தெரிஞ்சுக்கிறது அதில் ஏற்படுற சந்தேகத்தை போக்கிக்கிறது அப்புறம் தவறான கருத்தை நீக்கி சரியான கருத்தை மனசில் ஆழமாக பதிய வைக்கிற தியானம் இதெல்லாம் சேர்ந்து தான் அருவ வழிபாடுங்கிறத புரிஞ்சுக்கணும் அருவத்தை தனியாக பூஜையெல்லாம் பண்ண முடியாது ஆக அருவப்பை ஆனால் விஸ்வரூபத்தை அறிஞ்சு தியானம் பண்ண முடியும் இங்கேயும் தியானம் உண்டு ஆனால் இங்கே ஞானம் விசேஷமானது ஆக இதில் நிறைய தத்துவ விஷயங்கள்லாம் ஆழமாக நாம் ஏற்கனவே சிந்திச்சுருக்கோம் அதெல்லாம் நம்ம ரீகலெக்ட் பண்ணி பார்த்தா தான் புரியும் ஆக அர்ஜுனனுடைய கேள்விக்கு பகவான் இங்கே உபதேசம் பண்ண ஆரம்பிச்சிருக்கார் எவர்கள் எப்பொழுதும் விஸ்வரூபமாகிய என்னிடத்திலே மனதை வைத்து என்னையே தியானம் செய்து கொண்டிருக்கிறார்களோ அப்படின்னு நேற்றுக்கு பார்த்தோம் அடுத்த வரைக்கும் இப்போ அர்த்தம் சொல்கிறேன் அதில் இன்னொரு கண்டிஷனும் போடுகிறார் பகவான் பறையா ஸ்ரத்தையா உபேத்தாக ஸ்ரத்தையா பறையோபேத்தாகங்கிறத பிரித்து இப்படி ரொம்ப ஆழமான ஸ்ரத்த சாதாரண ஸ்ரத்தை இல்லை நிச்சயமாக ஈஸ்வரன் இருக்கார் ஈஸ்வரன் தான் இத்தனையுமா இருக்கார் அப்படிங்கிற ஸ்ரத்தை பரிபூர்ண ஸ்ரத்தைங்கிறத நம்ம நம்பிக்கைன்னு அர்த்தம் பண்ணுறோம் ஆனால் இது சாதாரண நம்பிக்கை இல்லை ரேஷனல் திங்கிங்கோடு இருக்கிற ஃபெய்த்து அது ரேஷனல் திங்கிங் இல்லாத ஃபெய்த்து ஒன்று இருக்குது அது அதை தான் நம்ம பார்த்து கொண்டிருக்கோம் நிறைய இடத்துல இருக்குது அப்படி மற்ற மதங்களுக்கும் நமக்கும் நிறைய வித்தியாசங்கள்லாம் இருக்குது நம்ம பகுத்தறிவோடு கூடிய ஒரு ஆழ்ந்த நம்பிக்கையை நம்ம வச்சுருக்கோம் அந்த எஜுகேஷன் நமக்கு இல்லாதனால நமக்கு தெரியறது இல்லை ஏதோ ஃபெய்த்து பிலீஃப்னு மற்றவங்க சொல்கிற அந்த சொற்களையெல்லாம் நம்ம கையாளுகிறோம் இதை கேர்ஃபுல்லாக இருக்கணும் இந்த விஷயத்தில் ஹிந்துஇசத்தில் வந்து நம்பிக்கைங்கிறதுக்கும் மற்ற ரிலீஜனில் சொல்கிற நம்பிக்கைக்குமே நிறைய வித்தியாசங்கள் இருக்குது நம்பிக்கை என்றால் என்ன இந்த நம்பிக்கையினுடைய தன்மை என்ன அப்படின்னு பார்த்தாலே அதுக்கு நிறைய நம்ம சொல்லணும் நான் இங்கே அதை பற்றி சொல்லலை ஏற்கனவே நான் நாலாவது அத்தியாயத்தில் இதை பற்றியெல்லாம் பேசியிருக்கேன் அதனால் திரும்பவும் அதை ரிப்பீட் பண்ண விரும்பலை ஆக இங்கே என்ன சொல்கிறார் நான் ஸ்ரத்தைன்னா சாதாரண ஸ்ரத்தை இல்லை கொஞ்சம் வேகாக இருக்கிறது என்னமோ சொல்கிறாங்க இருக்கோ இல்லையோ யாருக்கு தெரியும் அப்படின்னு நம்ம புத்தியை ரொம்ப வசத்தியாக நினச்சி சாஸ்திரத்தை தாழ்த்தியாக நினைக்கிறது சாஸ்திரம் ரொம்ப உயர்ந்தது நம்ம புத்தி ரொம்ப லிமிட்டட் நம்முடைய புத்திக்கு விஷயம் நிறைய புரியாத விஷயங்கள் உலகத்தில் ஏராளமாக இருக்குது ஆனால் நமக்கு மன அமைதிக்காக தான் இதெல்லாம் படிக்கிறோம் அப்போ இந்த ஸ்ரத்த சாதாரணமாக இருந்தால் உண்மை தெரியாது ஆக இறைவன் இந்த பிரபஞ்சமாக வெளிப்படுகிறான் அபின்ன निमित्तो पादान பூதனாக இருக்கிற பகவான் தான் இப்படி விஸ்வரூபமாக இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு ஞானம் அதுக்கு பராஸ்ரத்தா சாதாரண ஸ்ரத்தை இல்லை ஆழமான ஸ்ரத்தை அப்படினா ஸ்ரத்தைக்கு ஒரு அப்ஜெக்டிவ் போட்டுட்டார் பகவான் பறையா ஸ்ரத்தையா உபேதாஹா மேலான கூடியவர்களாய் விஸ்வரூபமாகிய என்னிடத்தில் மனசை வச்சு விருப்ப வெறுப்பு பற்ற பார்வையோட இந்த உலகத்தை பார்க்கிறார்கள் எல்லா மதத்தினரையும் எல்லா மொழியினரையும் தங்களை பகைவர்களாக நினைப்பவர்களையும் எல்லாரிடத்திலும் ஈஸ்வரன் தான் வெளிப்படுகிறான் அப்படிங்கிற ஒரு ஞானபூர்வகமான ஒரு ஆட்டிடியூட் அற்புதமான ஒரு பாவனை அந்த பாவனோட இங்கே அத்வைத ஞானம் இல்லை ஆனால் ஈஸ்வரன் தான் அப்படி இருக்கார் ஆனால் ஈஸ்வரன் தனக்கு வேறானவன்கிற எண்ணம் இருக்கு இங்கே அதனால் ஆர்ந்த யார் உபாசனை பண்ணுகிறார்களோ தேர்கள் அத்தகைய ஏன்னு இருக்கிறதுனால தே விஷயத்து படிக்கணும் ஏ வந்தால் தே வரும் யஹா வந்தால் சஹா வரும் அது மாதிரி ஏ உபாசத்தை தேர்கள் யுக்ததமாக இது மே மதாக யுக்ததமாக அவன் கேட்டான் இல்லையா தேஷாம்கே யோக அப்படி கேட்டான் யுக்ததமாக துவைத பக்தி பண்றதுலேயே அவர்கள் தான் உயர்ந்தவர்கள்னு அர்த்தம் அதாவது பகவான் வேற நான் வேறேங்கிற எண்ணம் இருக்குது அந்த இண்டிவிஜுவாலிட்டி போகலை ஆனால் பட்டு பகவானை உயர்வாகவும் தன்னை குறைச்சும் நினைக்கக்கூடிய அந்த மனோபாவம் இருக்குது அத்வைதானத்தில் இதை அறிவு கூர்வாக நீக்கிடுவோம் அதனால் அவர்கள் உயர்ந்தவர்கள் அதாவது துவைத பக்தி பண்ணுகிறவர்களில் அவர்களே மிகச்சிறந்தவர்கள் அப்படிங்கிறார் இந்த ஒரு ஏக்கரூப பக்தி பண்ணுறவர்கள் பல கோயில் அங்கங்கே தனித்தனியாக இருக்கார்னு நினைக்கிறத விட எல்லாமே இறைவன்தான் ஆழ்வார் சொல்ற மாதிரி உண்ணும் சோறு தின்னும் வெற்றிலை எல்லாமே இறைவனுடைய சம்பந்தம் உடையதுன்னு சொல்லப்பட்டிருக்கு அப்படி யுக்ததமாகா அவர்கள் இறைவனோடு தங்களுடைய உள்ளத்தை இணைத்து கொண்டவர்களுள் தலை சிறந்தவர்கள் என்பது மேமதாகா என்னுடைய கருத்து அவர்கள்தான் யுக்ததமாக இத்தி மேமதாகா அந்த யுக்ததமாக மதாகா இப்படி படிக்கணும் அவர்கள்தான் உயர்ந்தவர்கள் என்பது என்னுடைய கருத்து ஆக விஸ்வரூப உபாசகனை தாழ்த்தி பேசலை பகவான் ஆனால் இப்போ சொல்ல போகிறார் அக்ஷர உபாசகன் மோட்சத்தை அடைகிறான்னு சொல்ல போகிறார் ஆகவே அர்ஜுனனுக்கு புரிய வைக்கிறார் எல்லாமே வேணும்பா அப்படிங்கிறத நன்றாக உணர்த்துகிறார் இதுல எல்லாம் ஏற்றத்தாழ்வை கற்பித்து உயர்ந்தவன் தாழ்ந்தவங்கிற எண்ணம் எல்லாம் இதில் வரக்கூடாதுங்கிற எண்ணத்தோட பகவான் ரொம்ப அற்புதமாக அர்ஜுனனுடைய கேள்விக்கு பதில் சொல்லியிருக்கார் இதுக்கு அடுத்தது அக்ஷர உபாசகனை பத்தி பேச போறார் அவ்வக்த அக்ஷர உபாசகனை பத்தி அதாவது ஞான யோகிய பத்தி சிரவண மரண நிதித்தியாசனம் பண்றவனை பத்தி சொல்ல இது விஸ்வரூப உபாசகனை புகழ்ந்து பேசுகிறார் விஸ்வரூப உபாசகனை புகழ்ந்து பேசுறதன் மூலம் விஸ்வரூப உபாசனைய புகழ்ந்து பேசியிருக்காருங்க ஆக ஏக்கரூப உபாசனைய விட விஸ்வரூப உபாசனை ஒசந்தது அதுதான் உபாசனையிலேயே பகவானையும் தன்னையும் வேறையா பார்க்கிற உபாசனையிலே அதுதான் அல்டிமேட் அப்படிங்கிறது அர்த்தம் இனி இதுக்கப்புறம் என்னன்னா பகவானு நானும் வேற இல்லேங்கிறான் உயர்ந்ததுன்னு சொல்ல போறார் அதை சொல்ற பிரசன்டேஷன் சொல்ற முறைகள் மிக அற்புதமாக இருக்கிறது அதை நன்றாக படிப்பதற்கு பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் நம்ம எல்லோருக்கும் அனுகிரகம் பண்ணட்டும் ஸ்ரீ பகவானு வாச்ச மையாவே மனோ ஏமாம்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 3112 டபுள் ஒன் என்ற எண்ணிற்கு உங்கள் பெயரையும் வசிக்கும் ஊர் பெயரையும் வாட்ஸ்அப் செய்யவும் அறிவோம்